ஸ்ரீகுருபியோ நம இந்த இராணுவத்தில் சேர்றத்துக்கு தகுதிகள்ங்கிறது அடிப்படையாக சில விஷயங்கள் இருக்குது அனைவரும் சேரலாம் இராணுவத்திற்கு ஆனால் வேதம் யாருக்கு மன இருக்கோ யாருக்கு வேதத்தின் மேல் பற்று இருக்கோ அவன் அனைவரும் வேதம் படிக்கலாமா அப்படின்னா படிக்கக்கூடாது ஏன் இவன் வேதம் படிக்கிறதுக்கு அதிகாரியாக இவன் வேதத்தின் மேல் பற்றுள்ளவனான வேதமே தீர்மானிக்கிறது இவன் தீர்மானிக்க முடியாது இவனால்தான் படிக்க முடியும் அப்படின்னு வேதமே நமக்கு காண்பிக்கிறது அப்படிதானே இப்போ இராணுவத்திலேயே பார்த்தால் கூட அனைவரும் இராணுவ வீரர்களாக இருந்தாலும் அந்த இராணுவத்திலே தலைவனாக இவன் இருக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த இராணுவமே தீர்மானிக்கணும் இவன் தீர்மானிக்கும் நான் தலைவனாக ஆகலாம்னு இவன் தீர்மானம் பண்ண முடியாது அந்த இராணுவமே தீர்மானிக்கும் இவன் தலைவனாகிறதுக்கு முடியுமா முடியாதாங்கிறது அப்படிங்கிறத மாதிரி வேதம் படிக்க முடியுமா முடியாதாங்கிறத வேதமே நமக்கு தீர்மானித்து சொல்கிறது அந்த வேதம் படிப்பதற்குங்கிறதுக்கு அடிப்படையாக சில தகுதிகள் வேணும் அது விஷயமாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிற பொழுது அவனருக்கு அவனுக்கு உபநயனம் ஆயிருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கணும் புருஷனாக இருக்கணும் பிராமணனாக இருக்கணும் இவ்வளோ கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு ஏன் இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் அப்படின்னா வேதம் யார் படிக்கணும் உபநயனம் காயத்ரி உபதேசம் ஆனவன் வேதம் படிக்கணும் காயத்ரி உபதேசம் யாருக்கு அப்படின்னா பிராமணனுக்கு தான் காயத்ரி உபதேசம் ஏன் பிராமணனுக்கு அப்படின்னா முத முதல்ல நமக்கு காயத்ரியை கொடுத்தவன் பிராமணன் இதுதான் காயத்ரி அப்படின்னு நமக்கு காண்பிச்சவன் பிராமணன் அப்படிங்கிறதுனாலே அவன் அவனுடைய பையனுக்கு அவன் அவனுடைய மகனுக்கு அவன் அவனுடைய மகனுக்குன்னு வந்ததுனாலே பிராமணனுக்கு தான் வேதம் படிக்கிறதுக்கு அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்றும் ரெண்டாவது பிராமணன் என்பவன் தியாகத்திற்காகவே வாழணும் பொருள் சேர்க்கிறதுக்காகவோ உலகத்தில் உள்ள சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவோ பிராமணன் இருக்கக்கூடாது அப்படிதானே இராணுவ வீரன் இருக்கான்னா மாதம் நாம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இராணுவத்தில் போய் சேரக்கூடாது இராணுவத்தில் போய் சேர்றத்துக்கு இவனுக்கு தியாக புத்தி இருக்கணும் உயிரை கூட அர்ப்பணிக்கக்கூடிய தகுதி இருந்தால் அவன் இராணுவ வீரன் அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறதோ அவனுக்கு தேவையானவைகளை கொடுக்கறதோ அரசாங்கம் பார்த்துக்கும் அவன் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நம் பையன் படிக்கணுமே அவனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணுமே அப்படிங்கிறத பற்றி இவன் கவலைப்படக்கூடாது இவனுடைய எண்ணம் இவனுடைய செயல் அனைத்தும் தேசத்தின் மேல் இருக்கணும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதோ அவனுடைய குடும்பத்திற்கு தேவையானவைகளை கொடுக்கறதோ அரசாங்கம் பார்த்துக்கும் அப்படிங்கிறது மாதிரி வேதம் படிப்பவன் தியாக வேதத்தை படிக்கணும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அதே நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதோ அவனுடைய குழந்தைகளுடைய படிப்பை பார்த்துக்கிறதோ வேதம் பார்த்துக்கும் அவன் வேதத்தை படிக்கணும் அதுதான் அவனுடைய வேலை இப்படி யார் இருப்பான்னா பிராமணன் தான் இருப்பான் அப்படிங்கிறதுனால தான் பிராமணன்தான் படிக்கணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு கஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் இந்த விபாகங்கள்லாம் இருக்கே இதில் யாரெல்லாம் படிக்கலாம் நம்முடைய ரிஷிகள் சொன்ன வழியில் பார்க்கிறபொழுது க்ஷத்ரியனும் வேதம் படிக்கலாம் வைஷ்யனும் வேதம் படிக்கலாம் எண்கள் தான் இப்படிலாம் இருக்கே அப்படின்னு கேள்வி வந்தால் அதற்கு நம்முடைய சாஸ்திரமே ரிஷிகள் சொல்லியிருக்கா ரிஷிகளுக்கெல்லாம் அத்தீந்திரிய திரஷ்டாக்கள்னு பேர் அத்தீந்திரிய திரஷ்டாக்கள்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சு தெரிஞ்சும் ரிஷிகளுக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் என்ன நடக்குங்கிறதும் தெரியும் அவர்களுக்கு அத்தீந்திரிய திரஷ்டாக்கள்னு பேர் அந்த ரிஷிகளே நமக்கு அனைத்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி ரிஷிகள் சொல்கிற பொழுது இந்த இந்த யுகத்திற்கு இருக்க இந்த காலம் கலிகாலம்னு பேர் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் ஜனவரி மாதம்னு சொல்கிறது மாதிரி நான்கு யுகங்கள்லே இது கலியுகம்னு பேர் இந்த நான்கு யுகங்கள்லேயும் மனிதனுடைய குணங்கள் அவன் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இவைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதை தெரிந்த மகரிஷிகளே நமக்கு அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு விஷயங்களை சொல்லியிருக்கான் இப்போ வைத்தியத்தில் பார்த்தால் தெரியும் உதாரணத்திற்கு பழைய நாளில் உள்ள ட்ரீட்மெண்ட்டு வேறு இப்போது செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுகள் வேறு பழைய நாள் ட்ரீட்மெண்ட்டு அப்படியே இன்றைக்கி பண்ணினால் அது அந்த நோயும் குணமாகாது அது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி உள்ள நவீன சாதனங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கி உள்ள வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் பழைய நாளில் இந்த மருந்து நன்னா வேலை செய்யும்னு அந்த மாத்திரையே இன்றைக்கி வாங்கி சாப்பிட்றது பயன்படாது அந்த மாத்திரை கிடைக்கவும் கிடைக்காது அதுபோல ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி செயல்கள் மாறுபடுறது காலம் மாறுபடுறது மனிதனுடைய குணங்கள் மாறுபடுறது அதற்கு தகுந்தாற்போல் ரிஷிகளும் நமக்கு சொல்லியிருக்கா அப்படி வர்ற பொழுது பாக்கி யுகங்களில் பிராமணன் க்த்ரியன் வைசன் இவைகள்லாம் பிறப்பினால் வரக்கூடியது அதே அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் இந்த பிராமணன் வைசியன் சு க்ஷத்திரியன் இந்த இந்த பெயர்கள்லாம் சொல்கிறோமே இது பிறப்பிலிருந்து ஆரம்பமாகிறது பிராமணாத் பிராமணே ஜாத்தகா பிராமணே தியபிதீயத்தே அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் காண்பிக்கிறது பிராமணன் ஆண் பிராமணன் பெண் இவர்களிடமிருந்து பிறந்தவனுக்கு பிராமணன்னு பேர் ஆண் க்ஷத்ரியன் பெண் க்ஷத்ரியா இவர்கள் இருவருக்கும் பிறந்தவனுக்கு க்ஷத்ரியன்னு பேர் வைசிய பெண்ணிடம் வைசிய ஆண் மூலமாக பிறந்த குழந்தைக்கு வைசன்னு பேர் அப்படி பிறப்பிலிருந்து ஆரம்பமானது இவைகள் அதிலே மகரிஷிகள் இந்த கலியுகம் பிறக்கும் பொழுது என்ன சொல்கிறார் ரிஷிகள் அப்படின்னா ரெண்டு விதமாகத்தான் பிரிச்சிருக்க பிராமணன் க்ஷத்யன் வைசியன் சூத்ரன் என்ற பிரிவுகள் இல்லாமல் பிராமணன் அப்ராமணன் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரித்தார் காரணம் என்ன ஏன் இந்த பிரிவு அப்படின்னா வேதத்திற்காகத்தான் இந்த பிரிவு பிராமணன் க்ஷத்திரியன் வைஷ்யன் இவர்களுக்கு வேதத்தில் அதிகாரமுண்டு இவர்கள் சொல்லும் வேதத்திற்கும் இவர்கள் அடையும் பலனில் பங்கு பெறுவதற்கும் சூத்ரனுக்கு பங்கு அதிகாரம் இருக்கு இது பாக்கி யுகங்கள்லே இந்த கலியுகம்னு வரும் பொழுது பிராமணன் அப்ராமணன் ரெண்டாக மட்டுமே வேதத்தில் அதிகாரம் அப்ராமணன் சொல்லப்படுற மற்றவர்களுக்கு வேதத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு ரெண்டு விதமாக பிரித்தார் ஏன் அப்படின்னா இந்த க்ஷத்ரியன் வைசியன் இந்த இந்த விபாகங்கள்லாம் இருக்கே இந்த விபாகங்கள்லாம் களி புறக்கிறதுக்கு முன்னாடியே அதிலே சில சம்பவங்கள் நடந்தது அது என்னங்கிறத அடுத்திய அடுத்த பார்ட்டில் பார்ப்போம்